வழியில் ஒருவர் செலவு செய்தால் அவருக்கு எழுநூறு மடங்கு நன்மை எழுதப்படும் என்று நபி அலிசல்ல அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஆறு இரண்டு ஐந்து இது ஹசன் என திருமிதி இமாம கூறுகிறார்கள்